الحمد لله رب العالمين وأصلي على أشرف والمرسلين نبينا وقرة عيننا محمد عبد الله عليه وأتم التسليم أما فقد قال الله تعالى في மஹ் الكريم بعد அஃலா بالله من الشيطان الرجيم புகழு சொந்தக்காரன் பரிபாளிப்பவன் ஏகன் அல்லா சுபன் போற்றுப் புகழ்கள் மனிதன் சீரான நேரான பாதை அடைந்து அல்லாவுடைய பொருத்தம் பெற்று உயர்தரமான சுவனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்தல் எமது உயிரிலும் இனியா ஹசரத் முஹம்மது சலுல்லாஹு அலேஹி அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் ரசூலுல்லாஹி சலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தான வாழ்க்கை நெறிகளை பெயினதுடன் எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மோமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சொலாக்கும் சலாமும் சொல்வானா அல்லாவுடைய இல்லத்தில் ஆட்சி வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்குடன் அமர்ந்து கடுமையை நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே இறை நேசர்களே அல்லா சுகன்லாவுடைய கட்டளைகளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடந்து விளக்கியவற்றிலிருந்து தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தத்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன் அல்லாஹ் நமக்கு தந்த வேதத்தின் உறுதியை பல ஆயத்துகளின் மூலமாக வெளிப்படுத்துகின்றான் இந்த கொரான் முற்றிலும் நேரான பாதையை காட்டும் தன்னுடைய அடியான் மஹம்மது சலல்லா அலஹி வசல்லம் அவர்களுக்கு வேதத்தை இறக்கிய அல்லாஹ் அவன் தூய்மையானவன் அவன் பரிசுத்தமானவன் புகழுக்கு சொந்தக்காரன் என்று புகழ்கின்றான் யாருக்கு வேதத்தின் சீரான விளக்கம் கொடுக்கப்படுமோ அவர் உண்மையிலே அல்லாஹ் சுபஹான் அலாவுக்கு வழிபடக்கூடியவராக இருப்பார் என்கிறதை இந்த ஆயத் சுட்டி காட்டுகின்றது அதாவது என்ற சீரான பாதையில அவன்லாவுக்கு விருப்பமான முறையில நடப்பான் என்கிறதை சுட்டுக் காட்டுகின்றது யாரிடத்துல அடிமைத்தனம் இருக்குமோ யாரு எருமாப்பு கொள்ளாமல் வாழ்வாரோ யார் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாவை திருத்தி படுத்த வேண்டும் என்று நினைப்பாரோ அவருக்கு தான் குரானுடைய விளக்கம் கிடைக்கும் அங்க ஈமானுடன் இஹலாசுடன் அல்லா சுகன் இந்த வார்த்தையை இணைத்து நேரான பாதையின் பக்கம் யாருக்கு வழிகாட்டப்படும் என்கிறதனை சுட்டிக்காட்டிவிட்டு இந்த முஹம்மது அவர்களுக்கு இறக்கப்பட்டும் இல்லாதது அது முற்றிலும் நேரானது அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான் மேலும் அது ரொம்பவும் இவ்வளவு நேராக வலைசல் இல்லாத என்னுடைய அடியான் முகம்மத் சலாஹ் அலிஹி வசலம் அவர்களுக்கு கொடுத்தேன் லியுந்திரன் அன்பு அல்லாவுடைய புறத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பயங்கரமான கட்டம் இருக்கிறது கியாமத்து நாள் இருக்கிறது அனைவரையும் இழிவுபடுத்தும் சிலர்களை தேவலப்படுத்தும் சிலர்களை கண்ணியும் மற்றும் சிலருக்கு அல்லாவுடைய தரிசனம் கிடைக்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் மாறாக நரகத்தில் பயங்கரமான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்ற நன்மாராயங்களும் அவர்களுக்கு எச்சரிக்கைகளும் இந்த அவர்கள் அந்த வேதத்தில் மேலும்படிய ஒரு மார்க்கத்தை அல்லா தந்து ஹசரத் முஷம் அலிஹி வசல்லம் அவர்களை அதற்கு விளக்கமாக அனுப்பி வாலின் வழியை காட்டினான் அதனை எடுத்து நடந்தது உங்களில் யாராவது ஒருவருடைய வழிமுறையை பின்பற்றுவதாக இருந்தால் அவர் வாழ்வதை போல நான் வாழ்ந்தால் வெற்றி பெற முடியும் என்று நினைக்க கூடாது திட்டங்களுக்குள்ள நானும் வந்தால் வெற்றி பெற முடியும் என்று எண்ணக்கூடாது இவைகளை விட்டுவிடுங்கள் வாருங்கள் ஹசரத்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடத்திலே அவர்கள் அருமை சகாபாக்கள் உங்களில் யாரும் யாரையும் பின்பற்றுவதாக இருந்தா பின்பற்று முஹம்மதின் அவர்கள் தான் முஹம்மது அலஹி வசல்லம் அவர்களுடைய நண்பர்கள் தோழர்கள் இவர்களை பின்பற்றுவதின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில சாதத் கிடைக்கும் பசுமை கிடைக்கும் ஸ்ரீதேவித்தனம் கிடைக்கும் நன்மாராயத்துடன் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து செல்வீர்கள் வழிகேட்டில் இருந்து தப்புவீர்கள் வெற்றிக்குரிய வாழ்க்கை அதன் பிரகாரம் வாருங்கள் என்று ஏராளமானும் குறிப்பிடுகின்றது அவர்கள்தான் தான் அல்லா விடத்திலே முன்னேறியவர்கள் அவர்களுடைய பாதையில நீங்கள் வராத பட்சத்தில் உங்களுக்கு பொருத்தம் கிடைக்க மாட்டாது என்றெல்லாம் அல்லா கூறி வைத்திருக்கின்றான் என்னுடைய உங்களுக்கு வேண்டுமா இதோ இந்த மதீனா மக்கா உடைய சகாபாக்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் பக்கம் வாருங்கள் அவர்கள் ரசோல்லாவுடைய சுண்ணாக்களை கொஞ்சமும் பிசங்கள் இன்றி எடுத்து நடந்தவர்கள் ஏன் அவர்களை பின்பற்றுவதற்கு இந்த அளவுக்கு உறுதிமான வழங்கப்படுகின்றது அபருகும் அவர்களுடைய தன்மை உள்ளத்தில் மிகவும் நல்லவர்கள் துனியாவுக்காக வேண்டி தன்னுடைய தீனை விற்பனை செய்யாதவர்கள் மக்கள் நரகத்துக்கு போவதை விரும்பாதவர்கள் வலுக்கேற்று கொள்கைகளை அங்கே அறிக்காதவர்கள் அவர்களுடைய உள்ளத்தை போல சிறந்த உள்ளம் உலகத்தில் வர முடியாது வந்ததும் கிடையாது இதனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களுடைய ஆத்மீகத்தை பார்த்து அவர்களுடைய லௌகீகத்தை பார்த்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அபருவம் கொழுபன் உள்ளத்துல மிகவும் நல்லவர்கள் அவர்கள் ஆசிராவை தான் ஒவ்வொருவருக்கும் ஆதரவு வைப்பார்கள் இந்த உலகம் இருக்கும் இல்லாமல் போய்விடும் செல்வந்தன் நாளை ஒரு யாசகனாக மாறும் நிலைமை உருவாகும் இன்று கையிலே குழந்தும் காசு ஒருவருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் இறக்கப்பட்டு தேவலப்படுத்தப்படுவார் நிரந்தரமானதற்காக வேண்டி முயற்சி செய்தவர்கள் தான் அவர்கள் நிரந்தரமானதை பெற்றுக் தன்னுடைய காலங்கள் நேரங்களை ஒதுக்கியவர்கள் அவர்கள் அவர்களை போன்ற நல்லிதையும் படைத்தவர்கள் அவர்களை போன்ற ஆழமான அறிவுடையவர்கள் வந்தது கிடையாது வரவும் முடியாது அவர்களுடைய அறிவை பரிசீலனை செய்வதற்கு ஒரு யூதன் வருகின்றான் அவர்களிடல சில பத்துவாக்கப்படுகின்றது பெண் உறுப்பும் இருக்கிறது ரெண்டும் சரிசமமாக இந்த நேரம் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா தீர்வு செய்ய முடியல அனைத்து அறிவாளிகளும் ஒன்று சேர்ந்தார்கள் இந்த பிள்ளை ஆணா பெண்ணா முடிவு முடியாது சமூகத்துக்கு ஒரு சிதனா இதனை நாம் கொலை செய்து விட வேண்டும் கொலை செய்து வழி கிடையாதுல பருவம் எய்தியதன் பின்னால அவளுக்கு குழந்தை தணிக்கலாம் அதே நேரம் ஆண் உறுப்பும் இருப்பதனால இன்னொரு பெண்ணை அணுகுவதன் மூலம் ஒரே நேரத்தில் தந்தையாகவும் ஆகலாம் தாயாகவும் மாறலாம் அதாவது எண்ணி பாருங்கள் எண்ணி பார்க்கப்பட்டது அதில் ஒன்று குறைவாக இருந்தது ஆண் குழந்தை என்று பத்துவா கொடுத்தார்கள் எங்கிருந்து கிடைத்தது அறிவு அனைத்துமே கொரானில் இருந்து எடுக்கப்பட்ட அறிவு இன்று கொரானை கற்பவர்தான் உண்மையான அறிவாளி மற்றவைகள் அனைத்தும் கலைகள் அது இன்று நாளை என்று காலங்களுக்கு ஏற்ப மாறக்கூடியது தியரிகள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப மாற்றப்படும் ஒருவர் வருவார் அவருடைய தேரியை முன்வைப்பார் அது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் பிறகு சாத்தியம் இல்லாத பொழுது இன்னும் ஒருவருடைய தேர்வை கொண்டு வருவார்கள் ஆனாலும் அல்லாஹுடைய வேதம் ஹசரத்லாஹி சலல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் கூறியது என்றும் மாறாதது அந்த அறிவாளிகள் எல்லோரும் விலங்கினம் அடைந்து போக அலி அலி அல்லாஹு அவர்கள் கொடுக்கின்றார்கள் நீங்கள் தலீலை கலக்கலக்கும் இது தான் ஆண் குழந்தை என்று ஆதாரம் அல்லா ஒவ்வொரு என்றாலும் அல்லாஹ் வளைவை ஏற்படுத்தினான் இதுல அல்லாஹ் குறையை வைத்து அதிலிருந்து அவளுக்கு பங்கை கொடுத்து இதனை அல்லாவின் புறத்திலிருந்து மானசத்தை வைத்து அடைத்து பூர்த்தி ஆக்கினான் எனவே இது ஆண் குழந்தை என்றார்கள் சகோதர்களே இந்த அறிவு எல்லாம் வெறுமனை ஆராய்ச்சிகளின் மூலமாக கிடைப்பதல்ல இவைகள் அல்லாவுடைய பேருதல் பக்குவம் அவனுடைய பயம் பக்குவாவுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் ஒரு எகூதி வருகிறார் குறுக்கிடுகிறார் அலிகலான் அவர்களிடத்துல கேள்வி கேட்கிறார் தொழுகைக்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அலி உடைய முதல் ஸ்டப்பை இன்று நான் தடுத்து விடுவேன் ஒரு நாளும் முதல் செப்பு தவறாதவர்கள் தொழுகையில் மிகவும் பேணுதலுடையவர்கள் வழிமறித்து அவரிடத்துல கேள்வி கேட்கிறான் நீங்கள் மாபெரும் பெற்றவர் மருமகன் நீங்க செய்தா நிசாய் அகில ஜன்னா உடைய கணவன் நீங்க செய்தா ஷபாபி அகலில் ஜன்னா ஹசன் ஹுசேன் ரவி அல்லாஹு அவர்களுடைய தங்கை நீங்க நீங்க வர் நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றேன் செய்து கொண்டு அலியை இன்று வீழ்த்து விடுவேன் அவருடைய முதல் சொப்பையும் தடுத்து விடுவேன் கேட்டான் குட்டி போடக்கூடிய மிருகங்கள் எது முட்டை போடக்கூடிய மிருகங்கள் எது இன்று குட்டி போடக்கூடிய மிருகங்கள் எத்தனையென்று எண்ணுவது மாலை முடியாது மேலும் முட்டை மேலும்லிர் அலி அல்லாஹு கலாபா அவர்கள் அவனுடைய கலர் இடத்தினால் குடித்து சட்டையினால் பிடித்து அழைத்து வந்தார்கள் மசிதுக்கு முதல் சப்புல நின்று விட்டு காதில் சொன்னார்கள் எந்த மிருகங்களுக்கெல்லாம் காது வெி போடும் போடும் அறிவுதர்கள அல்ல நம்பிக்கை ஆக வேண்டி தேது இதற்குள்ள தான் உள்ளடக்கி வைத்திருக்கின்றான் ஆனால் இன்று யூதர்களுடைய திட்டங்களுக்கு இஸ்லாத்தையும் கூறு போடக்கூடிய சமுதாயம் உருவாக இருக்கின்றார்கள் உங்களுக்கு மத்தியிலே வந்து கொண்டே இருக்கும் எந்த அளவுக்கு மார்க்கத்திலையும் வரும் உங்களுடைய சமூகத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ளவரும் எப்படி ஒவ்வொரு குச்சி குச்சிகளாக ஸ்டிக் பை ஸ்டிக் அது பின்னப்பட்டிருக்கின்றதோ அது போன்று நாக்கள் உங்களுக்கு மத்தியிலே வந்துவிடும் அது இறுதியில் உங்கள் எல்லோரை மாட்கொண்டு விடும் ாலும்ூட மனோச்சைக்குரியவர்களுடைய பதில் தான் காண முடியும் மதிலுடைய முக்கியத்துவம் என்ன என்று மொபைல அரபியத்துல அடிஷா அஹம் மதாகிப் என்று அங்கே மனோ இச்சைக்குரியவர்கள் அவர்கள் விரும்பியவாறு பதில்களை கொடுத்திருக்கின்றார்கள் இது மார்க்கத்துக்குள்ள புகுந்த ஒரு பயங்கரமான பித்னா அது மட்டுமல்ல இன்று இதனை வைத்து வழிகேட்டில் போகக்கூடியவர்கள் விபச்சார எண்ணங்களை வளர்க்கக்கூடியவர்கள் பெண்கள் கூட தன்னுடைய காலங்கள் நேரங்களை இந்த மொபைலே கழித்து வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள் குடும்ப வாழ்க்கை கசந்து இருக்கின்றது இந்த சினிமாவில் வரக்கூடியவனை போன்ற ஒரு உடல் அழகில் என்னுடைய கணவன் மரணித்து விடுகின்றார்கள் இன்று பெண்மணி அவள் மொபைலில் ஈடுபட்டிருக்கிறார் மாலையில் வருகின்றார் ஒரு தேநீர் கோப்பையுடன் அவரை அவனுக்காக அலங்களுக்கு சமமானவர் இரக்கமான வார்த்தைகளை பேசுவதற்கு மறந்துவிட்டார் சிந்தனைகளும் சிதறது எண்ணங்கள் வேறெங்கோ அலைமோதி கொண்டிருக்கின்றது மதிக்கூர் என்னுடைய சகாபி கூறுகிறார் அவசரமாக விளங்கிக் கொண்டார் பதில் சட்டன்று பறந்தது தள்ளித்தத என்றார் இவர் சொன்னார் அவளின்று எனக்கு அப்படி என்றால் எனக்குழுக்கத்தைங்க மா அங்கே முடியது அவர்கள எந்த காண முடியாது அவளை சொல்லிவிடு அவள் என்று வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு சகோதரையும் ஒழுக்கங்களை வீணாக்கக்கூடிய அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நேரங்கள செலவழிக்கின்றார்களோ இவர்கள் எல்லோரும் இந்த பித்னாவிலே சிக்கொண்டிருக்கின்றார்கள் இதனை தான் உள்ளங்களுக்கு குழப்பங்கள் வந்து உள்ளத்தில் ஒரு கரும்ி விழுந்துவிடும் இரண்டு உள்ளங்களாக மாறிடும் அண்மையாக இருக்கும் அது பள்ளி விடவும் வெண்மையாக இருக்கும் இருக்கும் காலம் எல்லாம் எந்த ஒரு அந்த கல்வியை ஆதிக்கம் செலுத்த முடியாது எந்த தீங்கும் இழைக்க முடியாது ஆனா இன்று எங்களுக்கு தீனுக்குள்ள சந்தேகம் தீனுக்குள்ளது நாங்கள் செய்யறது சரியா மற்றவர்கள் சிலர்கள் ஆகிவிடுகிறார்கள் இறுதியில் மார்க்கம் இல்லாத அளவுக்கு மாறிவிடக்கூடிய சமுதாயமும் உருவாகி விடும் என்கிறதனைத்தான் இங்கே அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள் இன்னும் ஒரு கல்பு அஸ்வத் கருமையாக இருக்கும் அது ஒரு கெண்டியை நிரப்பிக் கொண்டிருக்கும் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த கல்பு லா யூஃபா கருத மாட்டை கல்பாக அது மாறிவிடும் அவனுக்கு மார்கம் என்பது இனிமையாக இருக்க மாட்டாது மார்க்கத்துடைய விடயங்களை காணும் பொழுது அவன் கோபிக்கக்கூடியவனாக ஆகிவிடுவான் இப்படியான கித்தினாக்கள் உருவாகும் இன்று உள்ளாக்கி விட்டது இதுவும் கூட்டுதுவா ஒரு சாராறை கோப்பத்தில் ஆழ்த்தி விட்டது மரூப்பை மாரூப்பாக நன்மையை நன்மையாக விளங்க முடியல்ல கெட்டதை கெட்டதாக விளங்க முடியல்ல ஆயிரத்தி முன்னூறு வரைக்கும் மறுப்பு தெரிக்காம் ஆண்டுத்தான் கொஞ்சமாக ஒன்று போய் இந்த அளவுக்கு பரவி மார்த்தத்தினுடைய விடைந்தலை கூட இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மார்த்தத்தை மட்டம் கட்டி மொட்டையாக்கும் அளவுக்கு சில கருத்துகள் எழுந்திருக்கின்றது சகோதரர்களே காரணங்களும் அதற்கு எடுத்து வைக்கப்பட்டு மூளைகள் சலவை செய்யப்படுகின்றது ஒதுக்கப்படுகின்றார்கள் இது இவைகள் அல்லாம் சொல்லி வைத்தார்கள் எப்படி முஸ்லிம்கள் என்பவர் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டது அந்த உண்மத்துக்கு என்னென்ன அளவுகள் ஏற்படும் என்று அறிவித்தே தவிர அதாவது ரசூலா எனக்கு முன்னால் வந்த எந்தபியும் அவர்களுடைய சமுதாயத்துக்கு என்ன நனவுகள் நடக்கும் என்கிறதனை அறிவிக்காமல் சென்றது கிடையாது மேலும் அவர்களுக்கு என்ன கெடுதிகள் ஏற்படும் என்பதனையும் அறிவிக்காமல் சென்றது கிடையாது என்று ஹசரத் அலஹி வசல்லம் ஒரு பிரயாணத்தில் இருக்கும் பொழுது அனைத்து சகாபாக்களையும் அனைத்து அவர்கள் தத்தமது வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் சிலர்கள் தன்னுடைய வாகனங்களுடைய விடயத்தில் அதனை சீர் செய்வதிலும் இன்னும் இந்த நேரம் தான் போல அதற்கு போடுவதில் ஈடுபட்டார்கள் என்னுடைய இந்த உம்மத் உங்களுடைய சகாபாக்கள் அதனை அடுத்து வந்தாக்கள் நேர்வழி அடைந்தவர்கள் சில நண்பாராயங்கள் கூறப்பட்டவர்கள் மூலமாகவும் ஏற்றுக் கொண்டவர்கள் இவர்களுடைய கருத்தில் இருக்கிறது சகோதரர்களே இமாம் யார் இவர்கள் இமாம் கேள்விப்படுகின்றோம் எங்கே போற நவபி அல்ல இவர் சமூகத்தை சீர்த்திருத்தியவர் சேர்ந்தவர் முழு உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு இமாம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இருவரில் ஒருவர் இவர்களுடைய கிசாபுகள் தான் முழு நாடுகள் நினைக்கின்றேன் அவர்கள் வந்தவர்கள் இவர்களுடைய நடைமுறைகள்ல தான் எங்களுடைய ஆரோக்கியம் இருக்கிறது எங்களுடைய ஆப்பியிருக்கிறது இவர்களுடைய அந்த கிசாபில நாலாவது ஜில் நாலாவது பாகத்தில் இந்த குழு சம்பந்தமான கொண்டு வருகின்றார்கள் வங்கித்து கொண்டு போய் கொண்டவர்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் செய்தார்கள் சில சந்தர்ப்பங்கள்ல வேறு தொழுகியைகள்ல தாங்க முடியல அந்த அளவுக்கு கொரானை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அதுக்கென்றே தன்னை அர்ப்பணித்தவர்கள் மிகவும் தேர்ச்சியானவர்கள் கொரானில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் தேவை என்று கேட்டார்கள் மக்களுக்கு சட்டங்களை படிச்சு கொடுக்க வேண்டும் அவர்கள் அனுப்புங்கள் அனுப்பினார்கள் பின்பு அதனை விட்டுவிட்டார்கள் அதே ஹதீசுடைய துனியாவுல பிரியும் வரைக்கும் தொழுகையில ரசுல்லா குனுக்கொண்டே இருந்தார்கள் ஓதிவிட்டு நிறுத்தினார்கள் அதன் பின்னால அதே தொடர் ஹதீஸ் வருகின்றது ரசூலுல்லா சுபில தொழுகையில இந்த உலகத்தை விட்டும் பிரியும் வரைக்கும் குனுத்தை ஓதி கொண்டே இருந்தார்கள் ஒரே கித்தரண்டும் அபு சிலக்கம் எழுதுகிறார்கள் இன்று கண்டறிந்தவர்கள் எல்லாம் வெர்மனை முஃப்தியை பார்த்து அங்குக்காரன் குடிக்காரன் விபச்சாரனும் கூட பத்துவா எழுதியிருக்கிறான் எந்த ஆராய்ச்சியும் இல்லாமல் கருத்துளக்கங்கள் தெரியாமல் என்ற ஆய்வாளர்களுடைய அவர்கள் அரபுல தேர்ச்சி பெற்றவர்கள் பசுவாக்களை எழுதி இருக்கின்றார்கள் எந்த வெப்சைட்டுக்கு போறோம் என்றது கூட தெரியாது இப்படியான கிதாபுகள் தயாராக இருக்கும் பொழுது அதனை விட்டு விட்டு வெறுமனே அந்த போன டச் பண்ணி பத்துவாக்களை எடுத்து அல்லது போனை வைத்துக் கொண்டு சொத்துமா நடத்தூடிய சமுதாயம் உருவாக இருக்கிறது என்றால் ஆதாரங்கள் ஆரோக்கியம் அவருடைய முன்னோர்கள் இருக்கிறது அந்த முன்னோரான இமாம் அவர்கள் அதற்கு விளக்கம் எழுந்து அதாவது கூறப்பட்டதை போல இமாம் இமாம் இமாம் குவைத்தி இமாம் இப்படி முக்கியமான ஐமாக்கள் இவர்கள் அனைவரிடத்திலும் எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது ஆனால் ஒருவர் ார் இதற்கு ஆதாரமும் இல்லை இவருடைய கவுலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கின்றார்கள் அதை தவிர கிடமானவர்களே அன்று இன்று வரைக்கும் இமாம் மாலிக் இடத்திலேயும் இமாம் ஷாஃபி இடத்திலேயும் என்று சொல்லவர் அவர் அந்த குனூத்தினுடைய வாசங்களை ஓதி காண்பிக்கிறார் இந்த الفجر என்னுடைய தந்தை அபு அலிபினை அபி சாலிப் தொழுகையில ஓதக்கூடியவராக இருந்தார் அதற்கு ஆய்வாளர்களை தான் நாங்கள் அணுக வேண்டும் பத்து வருடங்கள் பனிரெண்டு வருடங்கள் கால் மணித்து வால்பத்தை செலவழித்து கற்ற உலமாக்கள் வேண்டி பாடுபடக்கூடியவர்கள் இன்று துனியாவுடைய நோக்கங்கள் பாசங்கள் உஸ்தாதுக்கு அடியை வாங்கி முட்டன் முட்டங்கால நின்று அவர் கண்ணை பக்குவப்படுத்திக் கொண்டு தேடுகிறார்களே அவர்களிட அணுகுங்கள் அவர்கள் தான் சரியான பதில்களை உங்களுக்கு தருவார்கள் எனவே முன்னோர்களுடைய கிதாபுகள் லைப்ரரிகளில் ஏராளமாக குவிந்து கிடக்கின்றதை அவைகளை பிறப்போம் அவர்கள் முழு உலகத்திலேயும் பொருந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களுடைய ஆதாரத்தை எண்போம் அப்படி இல்லாமல் famous orators அதாவது உலகத்தில் பிரசித்தி பெற்ற பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் கூட என்பார்கள் அமல் செய்யலுமா லைஃபானுமா இவைகளை எல்லாம் யாரை அணுக வேண்டும் அதனுடைய நிபந்தனைகளை தெரிந்த உலமாக்களை அணுக வேண்டும் இதனை படிப்பதற்கு ஏழு வருடம் பத்து வருடம் வெறுமனே இன்றைக்கு மற்றும் உண்டான அடித்துக்கொண்டு சில இன்ஃபர்மேஷன்களை ஆடு மாட்டுகளை திரட்டிக்கொண்டு உளமாக்களுடன் விவாதிக்க சென்றால் அவர்கள் விவாதம் செய்ய வரமாட்டார்கள் இதே நிலைமை தான் கூட்டுது ஆகும் எத்தனையோ ஆதாரங்கள் என்றீசை வைத்து எல்லாமே தட்ட முனைவது அந்த இபாதத்துகளை இல்லாமல் பாவத்துக்கு ஆள் ஆகிவிடுவார்கள் இமாம் கருத்து வேற்றுமை இந்த முழு சமுதாயத்துக்கும் ஒரு அருப்புடையிற்கு என்று ஏற்றுக்கொள்ளது மக்கள் தன்காரம் எல்லாம் கருத்துகளாக ஒவ்வரவது கோடிக்கணக்கான உருவாகித்தான் அவைகள் மட்டு நான்குகள் ஒன்றை எனக்கு பின்பற்றுமாறு நமக்குடியவர்கள் இந்த நாலு உலகம் ஏற்ற நான்கு ஐமாக்களையும் சகோதரர்களே நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் ஹசரத் சொன்னார்கள் இந்த உண்மத்தினுடைய கடைசியானவர்களுடைய முன்னோர்கள் அந்த தீனுடைய அறிவை பின்னால் வரக்கூடியவர்களில் ரொம்பவும் அதிரானவர்கள் அநியாயம் செய்யாதவர்கள் மார்க்கத்துக்கு காய்களை ஏற்படுத்தாதவர்கள் இவர்கள் தான் அதனை பாதுகாப்பார்கள் சுமப்பார்கள் அப்படி அல்லாதவர்கள் வரைக்கும் எந்த வேற்றுமையும் இல்லாமல் இருந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள நாங்கள் தேர்ந்தெடுக்கல யார் சொல்கிறார் என் கூன அன்பு தகரீபல் யாரெல்லாம் விதிகத்துக்களை உண்டு பண்ணுவார்களோ அவர்களுடைய விதிகத்துகளை இந்த உதூள்கள் நீதமானவர்கள் உள்ள மாக்கள் உண்மையானவர்கள் சம்பூர்ணமாக துடைத்து விடுவார்கள் அதற்காக குரல் கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனாலும் அவர்களுக்கு துனியா பிடிக்கும் என்றால் அவர்கள் மாட்டார்கள் இன்று அதிகமான இன்மை கற்றவர்களுக்கு ஒரு நீதமான நடுத்தரமான முறையை கையாள முடியல அவர்களுக்கு ஐமாக்களுடைய பொறுமதியை கூட விளங்க முடியல அதனால் அவரும் ஆகிவிடுகிறார் நினைச்ச மாதிரி கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் இப்போ எல்லோருக்கும் கோடிக்கணக்கான மதுக இருக்கின்றது அங்கே பிரச்சனை வந்து சமூகத்தில் குழைவுகள் ஏற்படுத்தி பட்டு வீட்டுக்குள்ள கூட பிரச்சனை தாய்ரும் தந்தை ஒரு மதுகம் சகோதரர் மகன் என்ற அளவுக்கு வாழக்கூடியவனுக்கு அல்லது அனைத்து மதுகபுடையும் இலவானதை கூடியவனுக்கு முழப்பிக்க சந்தேகம் கிடையாது எங்களுடைய முடிவை கெட்டதாக அமைவதை எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு மதுகபுல வாழாதவர் அவருடைய இறுதி முடிவு கூட கெட்டதாக அமையும் எத்தனையோ பேர்கள் காபிர்களாக மரணித்திருக்கின்றார்கள் கூட எதனால் அவர்களுடைய இந்த உமத்தினுடைய கடைசி இறுதியில் வரக்கூடியவர்களுடைய ஆரம்பமானவர்களை தான் இருக்கிறது வரும் வீணாக்கிடுமோ அது மார்க்கத்துக்குள்ள வரக்கூடிய உலக மட்டத்தில் வரக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் அனைத்து விளக்கங்களும் உள்ளடமின் முயற்சி செய்வார் இருக்கும் முதலாவது வந்ததை விட இரண்டாவது கடினமாக இருக்கும் முதலாவது வந்ததை விட இரண்டாவது கடினமாக இருக்கும் சகோதரர்களே பல பிரச்சனைகள் வந்தது ஒரு காலம் பிரச்சனை இருந்தது எங்களுடைய அது சில நேரம் எங்களுடைய முஸ்லிம்களுக்குள்ளே வரலாம் அது அதை விடவும் கடினமா இருக்கும் முஸ்லிம்களே ஒருவருக்கு ஒருவர் ஆரம்பித்து விடுவார்கள் இப்ப நீங்க பிரிஞ்சு போகும்போது மார்க்கத்தை மார்க்கமாக விளங்குங்கள் இப்பொழுது அந்த கித்தனா முடிந்துவிடும் மக்கள் அதனை மறந்து விடுவார்கள் அதன் பின்னாலே இன்னும் ஒரு கித்தினா வரும் அதனை விடவும் கடினமானதாக இருக்கும் சகோதரர்களே அங்கே எங்களுக்கு இலகுவை எதிர்பார்க்க முடியாது அவர் மரணிக்க கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாவை கொண்டும் கியாமத்து நாளை கொண்டும் ஈமான் கொண்ட நிலைமையில் மௌத்தா போகட்டும் ஏன் அந்த அளவுக்கு சில விஷயங்களை திரையிட்டுக் கொள்ள முடியாமல் சேத்தில நாட்டில் கம்ப போல ஆகிடுவாங்க ஒரு புதித நவீனமான ஒன்றை உண்டு பண்ணுகிறார்கள் அது ஏற்றுக்கொப்பட மாட்டாது அது ரஜினஸ் இந்த வார்த்தையை கூட விலகிக்கொள்ள முடியாதவர்கள் தான் இன்றைக்கு பத்துவா சொல்கின்றார்கள் என்ன நவீனம் என்ன எந்த உவமையும் இல்லாதது தான் உவமை உள்ளது முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் எதனை நல்லதாக கருதுகிறார்களோ அது எல்லா இடத்திலும் நல்லது தான் இதுக்கு பின்னால என் எனவே இவைகள் எல்லாம் மறுத்துவிட்டு துனியாவுல தன்னுடைய வேளாண்மைகளை சீராக்கி கொண்டு துணியாவுல பிரகாசிக்கிறதுக்கு விரும்பக்கூடியவர்கள் திட்டங்களின் மூலமாக உம்மத்தை முஸ்லீம் சமுதாயத்தை அவர்களுடைய சகோதர வாஞ்சியை கூறு செய்த திட்டங்கள் அவசமாக சிக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது எனவே எங்களுடைய முன்னோர்கள் தான் இருக்கிறது முன்னோர்களாக சிறந்தவர்கள் இமாம் அவர்களுடைய செய்தவர்கள் நாம் அந்த ஒரு மதிகம்ல இருக்கக்கூடிய கருத்துகளை பின்பற்றி வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு செல்வோம் என்றால் ரசூலுல்லாவை பின்பற்றியவர்களாக ஆகிடும் ஹசரத் ஷாஃபி ரஹ்மத்துல அழைகி என்ன சட்டங்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது இன்று ஆய்வு திறன் எங்களுக்கு கிடையாது ஒரு நொக்குத்தா கூட விட்டு விடாமல் அதற்குரிய சீரான விளக்கம் தெரியாமல் நாங்க எப்படி விளக்கங்கள் கொடுக்க முடியும் எங்களுக்கு ஒன்றை விளக்கமாக சொல்லி முக்கி மோதி கொள்ளக்கூடியவர்களை பற்றியும் சொல்லி வைத்துத்தான் போனார்கள் அவர்களிடத்திலிருந்து தான் பித்னாக்கள் வழியாகும் அவரிடத்திலே போய் சேரும் இந்த உலகத்தில இப்படி எல்லாம் அறிவாளிகள் இருப்பார்கள் என்பதனையும் அலஹி வசல்லம் சொல்லி வைத்தார்கள் எனவே நான் மேல சொன்ன முஸ்லிம் புனே ஹதீஸ் சொல்கின்றது இப்படியான பித்னாவுடைய காலத்துல உங்களுக்கு அல்லாவை கொண்டும் நாலு மருமையும் கொண்டும் ஈமான் நெஞ்சில நிரப்பியவர்களாக செய்கின்றாரோ அப்படின்றா இந்த காலத்துல இமாம்கள் கிடையாது அன்று இமாம் என்று சொன்னது முக்கியமான ஆரம்ப காலத்துல வந்தவர்கள் இதன் பின்னால வர இருக்கிறது அது வெறுமனே அபு பக்கர் முன்பிருக்கிறோம் அதன் பேரில் நாங்கள் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறோம் அவர்கள் தன்னுடைய கரத்தை கொடுத்தார் அவருடைய உள்ளத்தின் கனியையும் கொடுத்து விட்டார் என்றால் அவருக்கு மாற்றம் செய்ய வேண்டாம் அதற்கு மாற்றம் செய்ய சகோதரர்களே யார் எல்லாம் அதற்கு மாற்றமாக வருகின்றார்களோ அதே ஹதீஸ் இந்த வார்த்தைகளை கொண்டு முடிகின்றது யார் மாற்றம் செய்கிறார்களோ பல் இளரி முழுக்க அவருடைய களத்தை கொய்துவிடுங்கள் இதுதான் ஹதீஷுடைய கடைசி வார்த்தை எனவே முன்னோர்கள் சிறந்தவர்கள் அவர்கள் போற்றப்பட்டவர்கள் அவர்களுடைய வார்த்தைகள் என்றும் மக்களுக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தியது அவர்களுடைய சமூகத்தை பாதுகாத்தது நானும் நீங்களும் அதற்குள்ள வராத வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் வைத்து சட்டங்களை வகுக்கிறதுக்கு என்னாலும் உங்களாலும் கணக்கு ஓதியவர்கள் கூட அந்த அளவுக்கு வரவில்லை அந்த அளவுக்கு இருமாப்பு கொள்ளல்ல முன்னோர்களுடைய விடயத்தை தான் அவர்கள் பத்துவாவாக கொடுப்பார்கள் அந்த முன்னோர்கள் சமூகத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்காமல் அடிமை பெண்ணின் மகன் உம்மு எங்கள் இதனை மறந்துவிடக் கூடாது அவருடைய அவர்களிடத்தில் பணிவிடைக்கு வருவார் அந்த என்ற பெண்மணி வந்து வேலைகளை செய்வாள் ஹசரத் ரசுலாவுடைய மனைவி ஹிந்துக்கு உம்மு சலமாவுக்கு பல குழந்தைகளும் இருந்தது சில சந்தர்ப்பங்கள்ல உம்மு சலமான் கொஞ்சம் தூரத்துக்கு அனுப்பிவிடுவார்கள் சில வேலைகளை பொறுப்பு கொடுத்து அந்த குலங்கை ஹசனுல் பசரின் ரஷ்மத்துலாகி அழகி அவர்களை கொண்டு வந்து அங்க வீட்டிலே வைத்திருப்பார்கள் உம்மு சலமா ரிள்ளை அழும் பொழுது தன்னுடைய மார்பிலே பால் கொடுப்பார்கள் உமர் அலி இல்லாத ஆட்சி காலத்தின் இறுதியிலே பிறக்கின்றார்கள் முக்கியமான ஒரு பேரறிஞர் அவர் உம் முசலமான் அலில்லா சலான்ஹா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து ஹதீஸ்கள் ஹதீஸ்கள் ஹஜரத் தொட்டும் செய்தவர்கள் தான் அளவுக்கு அறிவில் மிகித்தவர்களாக இருந்தார்கள் உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தார்கள் அவரிடத்திலேயும் ஆயிஷா அலில்லா ஹண்டா அவரிடத்துல வந்து பத்துவா கேட்கறதை போல சில மார்க்க விளக்கங்கள் கேட்கப்பட்ட ஒரு அறிவு பூர்ணமானவர்கள் அவர்களுடைய பால் கொடுத்து குடித்தவர்கள் தான் ஹசன் உல் ஹசன் ரசூலாவுடைய மனைவி மனைவியாக தேர்ந்தெடுக்கும் பொழுது அல்ல ரசூலாக்கு எவ்வளவு தூய்மையானவர்களை கொடுப்பான் என்பதனையும் ஒரு சிந்திக்க வேண்டும் இவர்கள் குழந்தை அணுகு நேரம் இல்லாமல் பால் கொடுப்பார்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக மாறினார் அனஸ் அலியெல்லாம் அனத்து உள் மாளிக அலியெல்லாம் சில சத்வாக்களை வந்து கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் செய்திணா ஹசன் எங்களுடைய தலைவர் ஹசனிடத்தில் கேளுங்க ஹசன் ஒரு தாமி அடைந்து உங்கள் இடத்துல கேட்கும் பொழுது ஹசன் இடத்துல கேட்க சொல்றீங்களே இல்ல ஹசன் அந்த அளவுக்கு அனைத்தையும் இன்கல்கேட் பண்ணி கொண்டவர் அனைத்தையும் உள்ளடக்கி கொண்டவர் அந்த அளவுக்கு பெரும் அறிவாளி கித்தாபுகள்ல எழுதுறாங்க அவர்களை சேர்க்கப்பட்டது அவர்களுடைய அறிவுகளை விநியோகித்துக் கொண்டு இருந்தார்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டு இருந்தார்கள் பசராவில மறந்தித்தார்கள் அதனால மதீனாவில் பிறந்தவர் மதனியாக இருக்க வேண்டிய பசரியாக போயிட்டார் தொண்ணூத்தி ஐந்து வயதுல மௌத்தா போகின்றார் சகோதரர்களே அந்த ஹசனுடைய பேணுதலை சொல்வதற்கு வார்த்தை கிடையாது அவர்களை பற்றிய இல்முகள் அறிவுகளும் அவர்களுடைய திறமைகளும் அவர்களுடைய பசுவாக்களும் அந்த ஹசனுல் பசரி உயிரோடு இருந்தா இமாம் ஷாஃபி இடத்துல என்ற அளவுக்கு ஒரு அறிவாளித்தான் இமாம் ஷாஃபி இருக்கிறார் அவர்கள் ஏழு வயதுக்கு முன்னாலேயே பத்து வயதில் ஆயிரம் ஹதீஸ்களை அரபு பாசியல விற்பன்னர் அவர்களுக்கு தீவான ஷாஃபி இருக்குது அவர்களுக்கு கிசாபுள் உம் இருக்குது அவர்களுடைய தாய் இமாம் ஷாஃபி கிடைத்து ஆறு வயதிலேயே தந்தை இழந்து விட்டார் கணவனை இழந்து விட்டார் தன்னுடைய மகனை ஒரு பெரிய ஆலிமாக ஆக்க வேண்டும் என்ற முயற்சியில் மறுமணம் செய்து கொள்ளாமல் இமாம் ஷாபிக்கு மார்க்கத்துடைய அறிவை கற்பித்தார் இறுதியில் நூத்தி ஐம்பதாவது வருடத்தில் பிறக்கின்றார்கள் அவர்கள் இல்முகளை ஒன்று திறக்கிறார்கள் சட்டங்களை வகுக்கிறார்கள் ஒரு மா பெரும் படைப்பை உருவாக்குறார்கள் அதுதான் அதுக்கு பேர் வைத்தார்கள் உம்மா உம்மா என்று பெயர் வைத்தார்கள் இன்றைக்கு எந்த மதுக முடியவர்கள் என்றாலும் சில சந்தர்ப்பங்கள்ல இந்த உங் உடைய உதவி இல்லாமல் சில பசுவாக்களை கொடுக்க முடியாது என்ற அளவுக்கு ஆகிவிடுகின்றார்கள் அந்த மா பெரும் படைப்புலகத்துல இல்லாத எந்த லைப்ரரியும் கிடையாது தற்கு உண்மை தான் காரணம் அவருடைய தாய் நூல் நுற்று தன்னுடைய மகனை படிக்க வைத்தார்கள் சொன்னார்கள் மகனே கற்க வைக்கின்றேன் மாபெரும் முகத்திசாக சிகழ்ந்தார்கள் ஆனால் இன்று தாய்மார்கள் மொபைல் போனோடையும் ஒதுங்கிவிட்டார்கள் இதனால் அது போன்றவர்களை காண முடியல இமாமுனா புகாரி ஆரம்பத்தில் கண்கள் குருண்டராக இருக்கிறார் சிறிய வயது அவருடையும் அவர்கள் இரவு செய்கின்றார்கள் இஸ்மாயிலுக்கு கனவுல இப்ராஹிம் அலிசலாம் வருகிறார்கள் நன்மாராயம் உங்களுடைய மகனுக்கு பார்வை கிடைக்கும் காலையில எலும்பி பார்க்கிறார்கள் இமாமுனா புகாரி பார்வை உடையவர்களாக இருக்கிறார்கள் ரிவாயத்தும் இருக்கின்றது அவைகள் பாடுமாட்டின பனிரண்டுைகள்ஞ்சி ஹ்களை முஹாரி ஷெரீப்பிலே அல்லாவுடைய குரானுக்கு பின்னால உலகத்துக்கு கிடைக்க பெற்ற ஒரு மா பெரும் வெகுமதி சகிஹானிக் ஒரு புக் இருக்கும் என்றால் அது புகாரு என்ற அளவுக்கு ஆகிவிட்டது காரணம் என்ன இதற்கெல்லாம் தாய்மார்கள் தான் பின்னணியிலே இருக்கின்றார்கள் அல்வலு சிறுமி உமாவுடைய என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது எனவே அப்படியான உளமாக்கலை நாங்கள் உருவாக்க வேண்டும் எங்களுடைய பேருதல் இருக்க வேண்டும் நாங்கள் தனிமேல பாவம் செய்தா பிள்ளை தனிமேல பாவம் செய்யும் நாங்கள் வெளிநாட்டில் விபச்சாரம் செஞ்சா பிள்ளைக்கும் அதனுடைய பங்கு இருக்கிறது தாய் சங்கீதம் கேட்கக்கூடியவளா தந்தை போய் சொல்லக்கூடியவளா தஞ்சை என்சியம் அவன்கோதர்களே நாம் நிச்சயமாக எளிமை பாதுகாக்கூடிய கொச்சை படுத்தி சம்பாதிப்பதற்கு கையாண்ட அவர்கள் எடுத்து கூறுவார்கள் அப்படியானவர்களை எல்லா இறுதி வரைக்கும் பாதுகாத்து வைப்பான் அந்த அடிப்படையில கடிபானே நாங்களும் இந்த தீர பாதுகாக்கிறதுக்கு வேண்டும் மேலும் முகுத்திலின் சில முகுத்தில் பாத்திர்காரர்கள் இவர்களுடைய எல்லா விதமான கருத்துகளும் இன்று புகுந்து யகூதிகள் எங்களுடைய உண்மை பிரித்து விட்டார்கள் இன்று ஒருவரை பார்த்து மற்றவர் சலாம் சொன்னால் பதில் கூட சொல்லாத ஒரு நிலையம் உண்டாக என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் எனவே நானும் நீங்களும் நாலு ஐம்மாக்கள் மதாஹிபுகளுடையவர்கள் இவர்களுடைய கருத்தோட அவர்களுடைய மதுகபுல வந்தவர்கள் இவர்கள் எதையுமே விட்டு வைக்கல என்ன பிரச்சனை இருக்குதோ இதுக்கு முன்னால என்ன பிரச்சனைகள் உருவாகுமோ என்னுடைய வாசித்து கூட விளங்க முடியாமல் இருக்கின்றது எனவே இறுதியாக ஒரு விடியத்தை சொல்கின்றேன் எல்லோருடையும் நெஞ்சிலே எருக்கட்டும் அன்று வந்த மொஹதுசீன்கள் எந்த அளவுக்கு பாதுகாத்தார்கள் அவர்களுடைய காலங்கள் நேரங்கள இன்மை கற்றுக் கொடுப்பதிலேயே செலவழித்தார்கள் வாழ்க்கை அதுக்கென்றே அர்ப்பணமானார்கள் பல லட்சக்கணக்கான ஹதீஷ்களை இதயத்தில் தாங்கியாக இருந்தார்கள் நாம் பாடமாக்க கூடியது இன்னும் சில நாட்கள்ல மறக்கக்கூடிய ஒரு மெமரி தான் நமக்கு இருக்கிறது இதெல்லாம் இதன் காரணமாக நோக்கங்கள் பிறத்த காரணமாக மார்க்கோக்கம் காலத்தில் உருவாகி கொண்டிருக்கின்றது இந்த பக்கம் சாய்ங்க என்றும் என்று இருக்கத்தான் செய்கிறார்கள் இதெல்லாம் அவர்கள் முற்கூட்டியே சொல்லப்பட்டது அன்று இல்முக்கென்று தன்னை செலவழித்தார்கள் அதுக்கென்று பிள்ளைகளை மதுரசாக்களுக்கு போடக்கூடியவர்களுக்கும் நல்ல நீயத் இருந்தது கொஞ்சம் இன்று வரைக்கும் அந்த நிலாமியாவுடைய நிலாமல் ஆலிம் ஒரு பெரிய செல்வந்தனும் தான் பெரும் சொத்துகள் உள்ளவர் மதுரையை நடத்தினார் அவர்களுடைய நிலாமியா மதுரஸா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கற்றுக் உள்ளே வந்தார்கள் அமர்ந்ததும் அவருடைய நண்பன் வந்தார் சொன்னார் மதுரஸ் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வீணானது என்ன சொல்லுறீங்க நான் ஒரு மாணவன் அணுகி கேட்டேன் மகன் நீங்க ஏன் ஓத வந்தீங்க அவர் சொன்னார் அவர் முழு நாடுகளுக்கும் போறாரு அவருக்கு நல்ல செல்வாக்கு வரவேற்புகள் இருக்குது நானும் ஒரு காரியாக ஆக வேண்டும் அதற்காகவே தான் ஓத வந்தேன் இன்னும் பிள்ளை அணுகி மகன் நீங்க ஏன் மதர்சா கல்வியை கேட்க வந்தேன் அவர் சொல்கிறார் எந்த வாப்பா ஒரு காளி் எங்களுடைய பரம்பரையில எல்லாருமே காலிமார்கள் எனவே மார்க்கத்தை படிச்சு அந்த குலாத் உடைய பரம்பரையை நான் கொண்டு செல்ல வேண்டும் அதற்காக தான் ஓது வந்தேன் இன்னும் ஒருத்தரை அணுகி மகன் கல்வி பயில வந்தீங்க ஏண்ட வாப்பா ஒரு பெரிய முசன்னிப் பெரும் கிதாபுகளை தொகுக்கக்கூடியவர் அவருடைய கிதாபுகள் பல பாஷைகளுக்கு வருமானமும் வந்து கொண்டிருக்கிறது நானும் ஒரு முசன்னிப்பாக மாற வேண்டும் என்பதற்காக ஓது வந்தேன் நில உள்முள் கிரகமத்துள்ளாலே நண்பனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு கலங்கி போனார்கள் அவரும் போய் ஒவ்வொருவரை மணிகினார்கள் துனியாவுடைய நோக்கம் வெளியாகுது போன்ற நேரமே முதலாவது போடாதீங்க சகோதரமா இன்மப்படிமா அதற்கும் இன்மப்படி பின்னர்களே இல்லாமக்கள் அவர்கள் அவர்களுடைய அல்லாஹ் பொறுப்பேற்கிறான் இன்று ரெண்டும் கெட்ட நிலைமையில தள்ளாடக்கூடியதன் காரணமாகத்தான் இன்று கரிகமானவர்களை கேவலம் உருவாகி கொண்டிருக்கின்றது எனவே ஆக்ராவுடைய இன்வை தேடக்கூடிய உள்ளத்தில் கலங்கம் ஏற்பட்டது உள்ளம் உடைந்து போனது இழுத்து மூட வேண்டும் மதுரவை என்று முடிவு கட்டினார்கள் இந்த உண்டும்ும் சேவல்ல நோக்கம் பிழைத்திருக்கிறது துனியாவாக ஆகிருக்கிறது இழுத்து மூன்ற நோக்கத்தோட மதரசாயின் உடைய வாசலினால் எளிய கேட்டினால் போறார்கள் பக்கத்தில் ஒரு மாணவர் கிதாபை வைத்துக் அவர் ரிப்பீட் பண்ணி கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் இறுதியாக ஒரு எண்ணம் தோண்டியது இவரிடத்திலையும் கேட்டு பார்க்கலாம் கேட்டார்கள் சொன்னார்கள் சலாம் சொன்னார்கள் பதில் கிடைத்தது அதன் பின்னால் அவர் முசாலா செய்து கொண்டிருக்கிறார் இவர் கேட்கிறார் மகனே நீங்க மதரசா ஓதுவந்த நோக்கம் என்ன அவர் முகத்தை பார்த்துட்டு மறுபடியும் கிதாப முத்தாலா செய்து கொண்டிருக்கிறார் அவர் மறுபடியும் கேட்கிறார் இவர் பதில் கொடுக்கல நான் மிளாமல் முல் இந்த மதரசா உடையாவுடைய சொந்தக்காரர் இந்த மதர்சாவுடைய பிரின்சிபல் நான் கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லாமல் இருக்கிறீங்களே நீங்க யார் என்ற எனக்கு தெரியும் ஆனாலும் நீங்க எங்கள் நேரத்தை வீணாக்கிறீங்களே சரி தயவுசிங்கி சொல்லுங்க நீங்க ஏன் ஓது வந்தீங்க சொல்லுறார் எனக்கு அல்லா எவ்வளவு காலம் வாழ்க்கையை போட்டிருப்பானோ சரியாது ஒரு ஐம்பது அறுபது வருடங்கள் இதை வாழ்க்கையை போட்டிருந்தா அந்த ஒவ்வொரு கணமும் அருமை நாயின் சொல்லால் இஸ்லம் எப்படி வாழ்க்கையை கணித்தார்கள் மக்களை எப்படி அதற்கு உள்ள பயிற்றுவித்தார்கள் என்கிறதனை படித்து ரசுலாவுடைய சுண்ணாக்கள் உயிர்ப்பிக்கிறது தான் என்ற நோக்கம் அதுக்கு தான் ஓது வந்தேன் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் போகமாட்டீங்க வீராக்கி கொண்டு இருப்பீங்க இப்பொழுது உள்ளம் திருந்தது இந்த ஒரு மாணவனுக்காக இந்த முழு மதுர சாக்களை நான் நடத்தாற்றுவேன் என்றார்கள் அவங்கத்தான் இமாம் கஜாலி அஹ்மதுல்லே இந்த இமாமு தான் இன்றைக்கு இமாம் கஜாலி சகோதரர்களே அவர்கள் சூப்பியத்துவத்த மட்டும் பேசினவர்கள் அல்ல ஏராளமான பிக்குகை பேசியவர்கள் அவர்கள் அறிவாளி அவர்கள் எந்த ஒன்றையும் உள்ள ரீதியாகவும் சரித்தான் உடல் ரீதியாகவும் சரித்தான் பெரும் வைக்கியராகவும் திகழ்ந்தார்கள் அனைத்துக்குமே அவர்கள் செய்யாம போனது கிடையாது அவர்களுடைய இல்முள்ள துணியாவுல அந்த காலத்தில் எழுதினார்கள் அந்த காலத்தில் அப்பலா என் குரு எப்படி ஒட்டகம் படைக்கப்பட்டிருக்கு ஆராய்ச்சி செய்யவில்லையா என்று சொல்றாரு ஜூலஜி படிங்க இன்றைக்கு நீங்க சூளுரைக்கிறீங்களே அன்று சொல்லப்பட்டது எவ்வளவு காலம் ஐநூத்தி ஐந்துல இம்மாமு கஜா துள்ளாகி அலை இருந்த நினைக்கிற சகோதரர்களே அவர்கள் எழுதுகிறார்கள் விண்வெளி ஆராய்ச்சி யார் சொன்னது இது எல்லாம் வைத்துக் கொண்டு துண்டு பிச்சு கொண்டு இன்றைக்கு சகோதரர்களே சூளுரைக்க கூடியவர்கள் நாங்க தான் கண்டுபிடிச்சோம் வைத்தியத்தை கற்றுக்கொள்கின்ற எப்பொழுதும் அந்த இபுலு சீனாவுடைய கை வைத்து ஆராய்ச்சி நடத்துகின்றார்கள் காரணம் அரபை படித்து சரியானதை நாங்கள் எடுக்க வேண்டும் அந்த முழு உலகத்துக்கும் ப்ரொமோட் பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நீங்க ஜலஜி படிங்க புவியல் படிங்க சகோதரர்களே அல்லா சொல்லிட்டார் ஆனா இன்றைக்கு மதுரஸா போன்ற நேரம் படிப்பு இருக்குதா படிப்பு என்னங்கிவிட்டது என்ற ஆகரா உ செல்வங்களை வளர்க்கக்கூடிய இடம் அதுக்குத்தான் அனைத்து விதமான வாக்குறுதிகளும் அதுக்குத்தான் அனைத்து விதமான நன்மாராயங்களும் இருக்கிறது என்கிறதனை நாம் மறந்துவிடக் கூடாது எனவே நான் கூறியதன் பிரகாரம் முடிக்கிறேன் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தாலும் கூட சகோதரர்களே ஒரு ஹத்தீபுக்கு அது அழகில் அல்லா சுபான் எனக்கும் உங்களுக்கும் தெளிவை தர வேண்டும் நானும் நீங்களும் நேரான பாதையில் சீரான முறையில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹான் வாலா தெளிவுபடுத்துவானாக நல்லவர்களுடைய வழியிலே செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக அவங்களின் நன்மைகளாக மாற்றி அருள் எங்களுடைய இஸ்லாமிய உம்மா சிதறி கிடக்கின்றது இவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளை மதித்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து செயல்படுவதற்கு தொகுதி செய்வாயாக உம்மத்த வசத்தா என்ற அடிப்படையில் நடுத்தரமான உத்திக்வாயாக லான ஆசிரியர் இந்த உமத்தினுடைய இறுதியானவர்கள் ஆரம்பத்தில் வந்தவர்களை சபிப்பார்கள் அவர்களுக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள் அப்படியான கூட்டத்திலே எங்களை ஆளாக்காது இருப்பாயாக திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இதனை துரிதமாக கட்டுவதற்குண்டான ஆயத்துக்களை செய்த அதற்காக யாரெல்லாம் காலங்கள் நேரங்கள செலவழிக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பறுத்த செய்வாயாக உடலாளர் பொருளாளர் அவர்களுடைய அறிவாளர் யாரெல்லாம் அதற்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறார்களோ இவர்கள் அனைவரையும் பொ கூட்ட கூட்டமாக குடும்பம் குடும்பமாக பொறுப்பை எடுத்துக் கொள்வாயாக அவசரமாக இதனுடைய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி உன்னுடைய சீரான மார்க்கத்தை நேரான முறையில் பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அருள் முன்னோர்களை மதித்து அவர்களுடைய மூலமாக ஏற்படக்கூடிய ஆப்பியத்தை தன்னுடைய வாழ்க்கைக்கு நெருக்கிக் புத்திசாலிகளாகவும் ஆட்சி அருள் தனிப்பெரும் திருப்பை கொண்டு எங்களது வாக்களை கபுல் செய்வாயாக வாக وانا فاني الحمد لله